வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில அவள் புட்டு செய்ய தேவையான அவள் ஒரு கப் வெள்ளம் முக்கால் கப் தேங்காய் துருவல் கால் கப் முந்திரி தேவையான அளவு இலக்காய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப நெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு வானல் வச்சிரும் வானல் காய்ஞ்சதும் அவள் எடுத்து அதுல ட்ரை பானில் போட்டுட்டு நல்லா வறுத்து அதை எடுத்து ஆறு வச்சுருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறினதும் மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிடுவோம் அவளை அப்புறம் இந்த ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருவோம் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி கொலை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம் நல்லா தண்ணி கொதித்ததும் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு அவல் மாவு அரைச்சிருக்குள்ளே அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு மாவு பத்தத்துக்கு உதிர் உதிராகவும் ஈரப்பசியும் அதில் இருக்கணும் அந்த மாதிரி கொட்டி மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை பவுட்ரு பண்ணி போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க கொஞ்சம் கொதிச்சாலே அது கரைஞ்சிரும் வெள்ளம் கரைஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைக்கரைசெலை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மறுபடியும் இந்த வெள்ளைக்கரை சில ஊற்றி அந்த பாத்திரத்தில் கொதிக்க விடுவோம் அந்த வெள்ளம் சிம்ல வச்சு கொதிக்க விடுவோம் நான் வெள்ளம் போட்டவொன்னே அடி பிடிச்சிக்கொள்ளி அதனால் கொஞ்சம் கலறி விடுவோம் வெள்ளம் கொதிக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்ல வானூல் வச்சுருவோம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் காய்ச்சதும் நெய் ஊற்றி நெய் உருகினதும் முந்திரி போட்டு வறுத்து அதை எடுத்து வச்சிருவோம் இந்த வெள்ளை கரைசல் நல்லா கொஞ்சம் கொதிச்சதும் இந்த மாவு அவல் மாவு எடுத்து அதில் கொட்டி நல்லா கலருவோம் நல்லா கலரிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு புட்டு மாவு பத்திரத்துக்கு நல்லா உதிரி உதிராக வரும் இல்லையா அப்போ நல்லா கலறிட்டே இருந்தால் உதிர் உதிராக இருக்கும் ஆயிடும் அது வந்து நல்லா உதிரி உதிராக பக்குவமா புட்டுமா பதத்துக்கு வந்த உடனே வந்து ஏலக்காய் தூள் தேங்காய் தூர்வல் கலந்துரும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மோந்திரி வரத்திற்குள் அதையும் கொட்டி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அவள் புட்டு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்